பதினேழு மாதப்பிறையை பயணத்தில் அடையும் நிலையில் நாங்கள் புறப்பட்டோம் அப்போது யார் உம்ரா செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் உம்ராவிற்காக எஹ்ராம் அணிந்து உள்ள அறுத்து கொடுப்பதற்குரிய பிராணியை கொண்டு இருந்திருந்தால் நான் உம்ராவிற்காக ஹஹ்ராம் அணிந்திருப்பேன் என அபிசலாக அலிகம் அவர்கள் கூறினார்கள் அப்போது சிலர் உமராவிற்காகவும் வேறு சிலர் ஹஜ்ஜிற்காகவும் அணிந்தார்கள் உமராவிற்காக அணிந்தவர்களுடன் நான் இருந்தேன் நான் மாதவடாயுடன் இருந்த போது அரபானால் வந்தது அவர்களிடம் இது பற்றி முறையிட்டேன் நீ உனது உம்ராவை விட்டுவிடு உனது தலைமொழியை அவிழ்த்து அதை வாரிவிடு பின்னர் ஹஜ்ஜிற்காக இஹ்ராம் அணிந்தவுள் என நபி சலாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நானும் அவ்வாறு செய்தேன் ஹஸ்பாவில் தங்கிய பதினான்காவது இரவு என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானே நபிசல்லு அலிஹ் வசல்லம் அவர்கள் என்னுடன் அனுப்பி வைத்தார்கள் தண்ணீர் என்ற இடத்திற்கு சென்று எனக்கு விடுபட்டு போன உமராவிற்காக அங்கிருந்து இஹ்ராம் அணிந்தேன் இந்த முறைகளில் செய்த எதிலும் அறுத்து பலியிடுவதோ நோன்பு நோற்பதோ தர்மம் கொடுப்பதோ இருக்கவில்லை என ஹிஷாம் குறிப்பிடுகிறார்கள்